நபிசல்ல குடும்பத்தினர்களாகிய உங்களிடம் எழுதி வைக்கப்பட்ட ஏடு ஏதாவது உள்ளதா என்று அலி ரவி அல்லாஹும் அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் திருக்குர் ஆன் என்று அல்லாஹுவின் வேதத்தையும் ஒரு முஸ்லிமான மனிதருக்கு வழங்கப்படும் விளக்கத்தையும் மேலும் இந்த ஏட்டில் இருப்ப வகைகளையும் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள் அந்த ஏட்டில் என்னதான் இருக்கிறது என்று நான் கேட்டேன் அதற்கவர்கள் குற்றம் புரிந்தோர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நஷ்டஈடுகளை பற்றியும் சிறை கைதிகளை விடுவிப்பது பற்றியும் சத்தியத்தை நிராகரிப்பவன் கொலை செய்யப்பட்டதற்காக ஒரு முஸ்லீம் கொல்லப்படக்கூடாது என்ற சட்டங்களும் இதில் உள்ளன என்றார்கள்